प्रपन्न कृष्णाय कृष्ण ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நமச்சம் மன பிரிபலம் மே வாரிவன் ஸ்ரீஷரிடம் अर्जुनन இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி தான் இந்த ஸ்லோகம் அர்ஜுனன் கேட்ட கேள்வியை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் சொல்கிறேன் ஹே மதுசூதனா பகவானே கிருஷ்ணா நீ சொன்ன இந்த சமத்துவ யோகம்ங்கிறது மனசில் எப்படி ஆழமாக நிற்கும்ங்கிறது எனக்கு தோன்றவில்லை ஏன்னா இந்த மனசு எப்போ பார்த்தாலும் அலபாய்ந்து கொண்டே இருக்கிறது அதை வர்ணனை பண்ணுறான் மனசை பற்றி ஹே கிருஷ்ணா சஞ்சலம்ஹி மனஹா இந்த மனசு ரொம்ப சஞ்சலமானதானே ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே விழறதானே இந்த மனசோட சுவாவம் பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் தாய்மானவர் இந்த மனசை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் மனசு குரங்கு ஒரு குதிரை பேய் இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த மனசு அமைதியாக ஒரு இடத்துல அடங்கி இருக்கவோ ஒருமுகப்பட்டு இருக்கிறவோ அதுக்கு காரணம் அறியாமல் தான் இந்த புற நிறைய நமக்கு இன்பம் கிடைக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது நம்முடைய சுபாவமாக இருக்குது அறிவு மேலெழுந்தவரையாக வந்தாலும் ஆழமாக வர்றதில்ல அதனால் மனசினுடைய இயல்பு அங்கும் அலைபாயிரு தான் அது நீண்ட காலம் அபியாசத்தினாலேயும் பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் குருவினுடைய அனுகிரகத்தினாலையும் அதை சாதிக்க முடியும் சது தீர்க்கால நைரந்தரிய சத்காரா சேவித்தோ திருடபூமிகின்னு பதஞ்சலி மகர்ஷி யோகசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார் நீண்ட காலம் இடைவிடாமல் அபியாசம் பண்ணணும் அப்பத்தான் அது மனசு அடங்கும் அதுக்கு நிறைய பிரார்த்தனையும் பண்ணணும் சத் இருக்கணும் அதெல்லாம் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்ப்போம் மனஹா சஞ்சலம் சஞ்சலம்னா புரியுறது குரங்கு மாதிரி தாவிண்டே இருக்குது ஒரு விஷயத்துல இருந்துட்டு இப்போ இந்த டிவி பார்க்குறவங்க கூட அந்த சர்ஃப் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒருபடியாக ஒரு ஒரு சேனலை பார்க்க முடியறதில்ல நமக்கு இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷனுக்கு நிறைய இருக்குது நம்ம வாட்ஸ்அப்பு மெசேஜ் இதெல்லாம் பார்க்குற போதே ஏகப்பட்டதெல்லாம் வந்துட்டு இருக்குது எதை நம்ம பார்க்கணும் பார்க்கக்கூடாதுங்கிறதே நமக்கு புரியல நல்ல விஷயங்கள் கூட நிறைய வந்து நம்ம மனசை தாக்குகிறது அலைமோதுகிறது இந்த காலத்தில் அதை பார்த்துன் இருக்கோம் நல்ல விஷயங்களில் கூட நம்ம அளவாகத்தான் இருக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி அளவுக்கு மீறின நல்ல எண்ணங்களும் அசாந்தியை தான் உண்டு பண்ணுகிறது இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நிறையா ஆசைப்படலாம் ஆனால் அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் கல்வியை பொறுமையாக கற்கணும் தான் சாஸ்திரம் சொல்கிறது சனைர் வித்யா நல்ல அளவுக்கு மீறி ஓவர் இன்ஃபர்மேஷனும் ப்ராப்ளம் பிரச்சனை தான் அது மாத்திரம் இல்லை பிரமாத்தி பிரமாத்தின்னு சொன்னால் ஏற்கனவே இதை படித்தோம் இந்திரியங்களையும் உடம்பையும் போட்டு உலுக்கி எடுத்துரும் கடைஞ்சு எடுத்துடும் அந்த ஆசை மனசுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் அதை செயல்படுத்துகிற வரைக்கும் நம்மளை படுத்தி எடுத்துரும் அதனால தான் ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ லட்சணத்தில் பார்த்தோம் எதத்தோஷ்யபி கவுந்தேய புருஷஸ் விபஷ்டிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் அந்த இடத்துல பிரமாதிங்கிற சொல் வந்திருக்கிறது அதை பார்த்தா நமக்கு தெரியும் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய அறுபதாவது ஸ்லோகம் முயற்சி பண்ணுறவனுக்கும் ரொம்ப சிரமப்படணும் சிரமப்பட்டுத்தான் இது அடக்கத்துக்கு வரும் அடக்க முடியாத குதிரையை எப்படியோ அடக்கிறோம் இல்லையா அடக்க முடியாத மதம் பிடிச்ச யானை குதிரையை நாம் எப்படியாவது அடக்கிற மாதிரி இதையும் அமைதியாக கட்டுப்படுத்தணும் நேற்றுக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன் இது அங்கேயும் சுத்திரத்தினால இதை வந்து நாம் ஒரேடியாக அடக்கவும் கூடாது வெளிப்படுத்தவும் கூடாது பக்தி மார்க்கத்தில் போய் சப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைக்க பார்க்கணும் ஆக பிரமாத்தின்னு சொன்னால் உடம்பை போட்டு கடைஞ்சி எடுக்கிறது பிரமதனசீலாணி அப்படின்னு பார்த்துருக்கோம் சரீரம் இந்திரியாணிச்ச பிரமதனாதி சரீரத்தையும் இந்திரியங்களையும் நன்றாக கடைந்து எடுக்கிறது பலவத்து பலவத்து திருடம் பலவத்து சொன்னால் யாராலையும் இதை கட்டுப்படுத்திக்க முடியாது இது வந்து வெளி விஷயத்தில் நம்மளை இழுத்து கொண்டு போகக்கூடிய சக்தி படைத்தது பலவத்து மனஹா அப்படின்னு அர்த்தம் பலம் உடையதாக இந்த மனம் இருக்கிறது திருடம் அதை வெளி விஷயத்திலேருந்து உள்நோக்கி திருப்புறதுங்கிறது ரொம்ப கடினமான செயலாக இருக்கிறது அச்சேத்தியம்னா இதை அழிக்க முடியாது அழிக்கக்கூடாது அழிக்கவும் தேவையில்லை நமக்கு வந்து வாகனம் சரியில்லைன்னா வாகனத்தை சரி பண்ணணும் அந்த சாதனத்தை சரி பண்ணணும் மனசை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது மனதை அழிக்க முடியாது அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை மனதை நெறிப்படுத்தணும் மனதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அது முடியும் மனம் அழியணும்னு நிறைய பேர் நினைக்கிறதெல்லாம் சரியான சம்பிரதாயம் இல்லை மனம் அழிய வேண்டிய அவசியமும் இல்லை மனம் ஒரு அற்புதமான கருவி மனசை நல்ல முறையில் பயன்படுத்தி மனசை அமைதிப்படுத்தி நாம வந்து மனதற்கு அப்பாற்பட்ட தத்துவங்கிற அறிவோடு அந்த மனசில் இருக்கிறது தான் நமக்கு ஆனந்தம் திருடம் பலவத்து மனஹா திருடம் மனஹா ரொம்ப உறுதியாக இருக்கிறது தசிய நிகிரகம் வாயோஹோ இவ சுதுஷ்கரம் மன்னே அகம் தசியன்னா அந்த மனதினுடைய நிகிரகம் நிகிரகம்னா கட்டுப்பாடு செய்வதை வாயோஹோய்வ சுதுஷ்கரம் பெரிய காற்றை அடிக்கிறதுனால அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் காற்றை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம டியூப்பில் போட்டு அடைக்கலாமே தவிர ஆனால் பெரிய அளவில் காற்று வர்ற போது அந்த காற்றை எப்படி இது பண்ண முடியும் நம்ம உடம்புக்குள்ளே போயின்ட்டுருக்கிற காற்றை நாம் பிராணாயாமம் பண்ணுறதே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பழக்க வேண்டியிருக்கு ஒரேடியாக ரொம்ப நேரம் நிறைய மாத்திரா காலம் மூச்சு தம் கட்ட முடியாது அதனால தான் மனசுக்கும் பிராணனுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு படிக்கிறோம் ஆகா வாயோஹோ வெளியில் இருக்கிற வாயுவும் சரி உள்ளுக்குள்ள இருக்கிற வாயுவும் சரி கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி நிறைய வேணும் சுதுஷ்கரம்னா என்ன அர்த்தம் ரொம்ப சிரமப்பட்டுத்தான் அதை பண்ண முடியும் வாயுவை விட காற்ற விட இது மிகவும் நுண்மையானது அப்படியானால் இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் வாயோஹோ இவ சுதுஷ்கரம் மன்னியே நிகிரகம் நிகிரகம்னா நன்றாக கட்டுப்படுத்துறது அடக்கிறது அது சுதுஷ்கரம் அப்படின்னு மன்னியே நினைக்கிறேன் அப்படிங்கிறார் அதை கருதுகிறேன் அப்படிங்கிறார் ஆக அர்ஜுனனுடைய விளக்கம் ஸ்திராம் ஸ்தித்தி ந பசியாமி சஞ்சலத்வாத்துன்னு முப்பத்தி மூணாம் ஸ்லோகத்தில் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் அர்ஜுனன் அதை இங்கே விளக்கி சொல்றார் ஹே கிருஷ்ணன்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணங்கிற சொல்லுக்கு பக்த ஜனங்களுடைய பாபம் முதலான தோஷங்களை எல்லாம் எடுத்துடுறார் அதனால கிருஷ்ணர் பக்தஜன பாபாதி தோஷா கருஷனாத்து கிருஷ்ணஹா அப்படின்னு பாஷியக்காரர் சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார் ஹீன்னு இருக்கு ஸ்லோகத்தில் சஞ்சலம் ஹீ அப்படின்னு இருக்கு அது ரொம்ப பிரசித்தத்தை குறிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை பகவான் கிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறார் இனி பகவான் இதுக்கு தீர்வு சொல்ல போறார் அதை நாளைக்கு படிப்போம் பகவான் நமக்கு எப்பவும் போல அனுகிரகம் பண்ணிண்டே இருக்கட்டும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்